வணக்கம் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அறுபத்தைந்து கிலோ மல்யுத்த பிரிவில் இந்தியாவிற்கான முதல் தங்கப்பதக்கத்தை வென்றவர் பஜ்ரன் முனியா என்பவர் ஆவார் இரண்டு ரஷ்ய நாட்டு விஞ்ஞானிகள் சூரிய குடும்பத்துக்கு அப்பால் பூமியை போன்று மக்கள் உயிர் வாழக்கூடிய கிரகங்களை கண்டுபிடித்துள்ளனர் மூன்று மத்திய பிரதேச அரசு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கு வழங்காத விருது அமைதிக்கான விருது நான்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் பிகானே மாவட்டத்தில் முதல் பசுக்களுக்கான சரணாலயம் அமைய இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சூரியனுக்கு அருகில் சென்று ஆய்வு செய்யக்கூடிய விண்கலத்தை நாசா அனுப்பியுள்ளது இந்த விண்கலத்தின் பெயர் என்ன இரண்டு இந்தியாவில் எந்த ஆண்டை தேசிய சிறுதானிய ஆண்டாக அறிவித்துள்ளது மூன்று மறைந்த முன்னாள் ஐநாவின் பொதுச்செயலாளர் கோபி அனான் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் எத்தனையாவது பொதுச்செய இருந்தார் நான்கு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான உணவு பதப்படுத்துதல் தொழில்நுட்பத்தின் மாநாடு எங்கு நடைபெற்றது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி